தலைப்பு ஆறு வீதிவிடங்கனுக்கு வித்தை கற்பித்த இந்த படி இணையில்லாத செல்வ வளர்க்க வாழை இளங்குறுத்து போல வளர்ந்து வருகின்ற புத்திரனுக்கு ஐந்தாம் வயதில் அக்ஷராபியாசம் செய்வித்து ஏழாம் வயதில் சகல தேசத்து அரசர்களுக்கும் தெரிவித்து நகரை அலங்காரம் செய்வித்து பத்மராகம் கோமேதகம் வயிறம் வைடூரியம் முதலான ரத்னகசிதமான கல்யாண மண்டபத்தில் வேத வேதாந்தங்களில் வல்லவரான பிராமணர்களும் சுபானுக்கிரக சாமர்த்தியமுள்ள தபோதனர்களும் ஆசிர்வதிக்கவும் மன்னர் மண்டலீகர் பட்டவர்தனர் மகுடவர்தனர் அமைச்சர் உறவினர் சினேகர் முதலானவர்கள் கண்டு கழிக்கவும் சுமங்கள பெண்கள் சோபனம் பாடவும் பேரி சங்கம் மிருதங்கம் முதலான மங்கள வாத்தியங்கள் முழங்கவும் நல்ல சுபமுகூர்த்தத்தில் வேத விதிப்பிரகாரம் உபநயன கல்யாணம் செய்வித்து பலவகை தானங்களும் செய்து சகல வேதாகம சாஸ்திரங்களிலும் வல்லமையுள்ள ஆசாரியரை கொண்டு வித்யாரம்பம் செய்வித்தார் சில நாள்களுக்குள்ளே வீதி வடங்கனென்னும் அப்புத்திரனானவன் வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் முதலான கலைகளில் ஆசாரியனை பார்க்கிலும் என் மடங்கு வல்லமை உள்ளவனாகி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் இரதாரோகணம் வில்வித்தை வாழ்வித்தை இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் முதலான சமஸ்த வித்தைகளையும் குறைவர கற்றுக்கொண்டு ஆதிசேடனை போல் அறிவும் காமனைப்போல் கட்டழகும் ஆண் சிங்கம் போல் ஆண்மையும் மதையானை போல் நடையும் மார்த்தாண்டன் போல் வாய்மையும் கற்பக விருட்சம் போல் கொடையும் உடையவனாகி சிவபக்தி ஜீவகாருண்யம் பொறுமை அன்பு ஆசாரம் ஒழுக்கம் ஊக்கம் சாந்தம் சர்சன முதலான நற்குணங்களுடன் உயிருக்கு முடிவு நேரிடம் ஆனாலும் உண்மையே பேசுவதும் உறுதியே சொல்வதும் கூறுவதும் இதமே செய்வதும் பயனுள்ள காரியங்களையே பாராட்டுவதும் பிராமணர் தவத்தோர் முதலான பெரியோர்களை கண்டால் அன்போடும் அச்சத்தோடும் எதிர்கொண்டு தலையால் வணங்கி வாயால் வாழ்த்துவதுமாகிய நற்செய்கைகளை பெற்று மாதாபிதாக்களது மனக்குறிப்பு அறிந்து அவர் இச்சையின் வழி நடந்து மகிழும்படி செய்வித்து இளமை பருவத்தில்தானே எல்லாம் அறிந்தவனாகி கண்டோர் கொண்டாடவும் கேட்டோர் மனங்களிக்கவும் இளவரசு பட்டத்துக்கு தகுந்த பருவத்துடன் இருந்தான் தலைப்பு ஏழு அரசிலம் குமரன் ஆலயம் போவதற்கு அனுமதி பெற அப்படியிருந்த நாட்களில் ஒருநாள் வீதி அவ்வீதி விலங்கனென்னும் இராஜபுத்திரன் தன் பருவத்துக்கு ஒத்த ராஜகுமாரர்களும் மந்திரி குமாரர்களும் சூழ்ந்து வர தன் பிதாவாகிய மனுச்சோழருடைய சமூகத்துக்கு வந்து பிதாவினது திருவடிகளுக்கு அஷ்டாங்க பஞ்சாங்கமாக தெண்டனிட்டு எழுந்து தூசுதுக்கியும் உடம்புடுக்கியும் கை கட்டியும் வாய்ப் புதைத்தும் எதிரே நிற்க அப்போது மனு நெடுநாள் பிரிந்திருந்த கன்றினை கண்ட பசுவைப் போலவும் இளந்தெரியாதிருந்த புதையலை எதிர்படக் கண்டவனைப் போலவும் கண்கள் கலிகூறக் கண்டு உள்ளமும் உடலும் பூரித்து தமது இரண்டு கைகளாலும் தழுவி அனைத்தெடுத்து மடிமேல் வைத்து உச்சி மோந்து முதுகை தடவி எனக்கு நெடுநாளாக இருந்த மனக்குறையை தவிர்த்து இம்மை மறுமை பயனை கொடுக்கும்படி பிறந்த அருமையாகிய அமிர்தத்தை ஒத்த என் புத்திரனே உன் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் உண்டானதாகத் தோன்றுகிறது அவ்வெண்ணம் இன்னது என்று வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார் அது கேட்ட வீதி விடங்கன் மூன்று உலகத்திலும் கேடில்லாத கீர்த்தியை நாட்டிய பெருந்தன்மையுடைய தேவரீரை பிதாவாகப் பெற்ற அடியேனுக்கு எண்ணம் கொள்வதற்கு என்ன குறையிருக்கின்றது நமது குலதெய்வமாகியும் இஷ்ட தெய்வமாகியும் கமலாலயத்தில் எழுந்தருளிய தியாகராஜ பெருமானை தரிசித்து வர வேண்டுமென்னும் எண்ணம் ஒன்று மாத்திரம் உண்டு இவ்வெண்ணம் இடையூறில்லாமல் நிறைவேறும்படி தேவரீர் திருவுளம் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான் அது கேட்டு அரசரானவர் சர்வ வல்லமையுள்ள சுயம்புவாகியும் கருணை கடலாகிய கடவுளாகியும் பிள்ளை களி தீர்த்த பெருமானாகியும் விளங்கிய தியாகராஜ பெருமானை சேவிப்பதற்கு தடை தடையுண்டோ தனக்கு இணையில்லாத தர்ம மூர்த்தியை தரிசிக்க வேண்டுமானால் தடுப்பவர் யார் புண்ணியம் தேட புத்திரன் தொடங்கினால் தந்தை தடை செய்வானோ நானே கற்பிக்க வேண்டிய நல்ல விஷயத்தை நீயே தெரிந்து செய்ய தொடங்குவது நான் பூர்வம் செய்த புண்ணியமல்லவோ பிள்ளை தேடும் புண்ணியம் பிதாவுக்கும் உண்டு என்று பெரியோர் சொல்வது பிழைபடாது என்பதை நான் அறியேனோ நெல் முதலான பயிருக்கு நீர் விடுவோரையும் குருடர்க்கு கோல் கொடுப்போரையும் இரவில் வந்தவர்க்கு இடங்கொடுப்போரையும் அஞ்சி வந்து அடுத்தவர்க்கு அபயங்கொடுப்போரையும் தாகம் கொண்டோர்க்கு தண்ணீர் கொடுப்போரையும் பசி கொண்டு பரிதவிப்போர்க்கு அன்னங் கொடுப்போரையும் சேற்றில் விழுந்து திகைக்கின்றோர்க்கு கை கொடுப்போரையும் ஆற்று வெள்ளத்தில் அகப்பட்டோரை கரையேற்றுவோரையும் சத்திரங்கட்டி தர்மம் செய்வோரையும் தடுத்தாலும் குரு தரிசனம் சிவஞானி தரிசனம் சிவதரிசனம் செய்வோரை ஒரு காலம் ஆதலால் புத்திரனே உனக்கு வேண்டிய சிறப்புகளுடன் சுகமாகப் போய் ஆண்டவனை தரிசனம் செய்து சிவஞானமும் தீர்காயிலும் பெற்று வருவாய் என்று கட்டளையிட்டார் அந்த கட்டளையை அன்புடன் தலைமேற்கொண்டு வணங்கி விடைபெற்று மாதாவினிடத்தில் போய் பக்தியுடனே பணிந்து எழுந்து கைகூப்பி நின்று அநேக விரதங்களை அனுஷ்டித்து அடியேனை பெற்றெடுத்து கண்களை இமைகள் காப்பது போல் காத்து வளர்த்த தாயே அடியேன் தெய்வ சிகாமணியாகிய தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் இதற்கு தந்தையாருடைய சம்மதம் பெற்று இனி உமது உள்ளமும் ஒருமித்து அருள வேண்டும் என்று குறையிறந்து கொண்டான் அது தாயானவர் உருக்கத்துடன் மனமகிழ்ச்சி கொண்டு முகமலர்ந்து முளைகளில் இருந்து பால் பீரிடவும் கண்களில் ஆசை நீர் அரும்பவும் தன் அருமை திருமகனை நோக்கி இறைவனையும் என்னையும் நற்கதியில் சேர்க்க வந்த நாயகமே நாங்கள் முன்செய்த தவப்பயனாலே கிடைத்த முத்தமே எங்கள் வருத்தமெல்லாம் தீர்க்க வந்த மாணிக்கமே கல்வியில் சிறந்த கண்மணியே சுந்தர வடிவமுள்ள சூரியனே சாந்த குணமுள்ள சந்திரனே பேரறிவுடைய பிள்ளாய் நெடுநாளாக பலவிதமான தருமம் தானம் தவம் முதலானவைகளை செய்தும் பெற்று கொள்ளாமல் தியாகேசர் சந்நிதிக்கு நடந்து அக்கடவுளின் அனுகிரகத்தால் உன்னை பெற்றுக்கொண்டோம் அப்படிப்பட்ட பெரும் கருணையுள்ள பெருமானை நீ தரிசிக்க வேண்டுவது அடுத்த காரியம்தான் ஆதலால் நீ போய் கண்குளிர கண்டு தரிசித்து உபநயன முதலான மங்களக் கோலங்கண்ட நமது கண்கள் மனக்கோளமும் கண்டு கழிப்படைய வேண்டும் என்று எண்ணியிருக்கின்ற என் எண்ணம் விரைவில் முடியும்படி ஓர் வரத்தையும் பெற்று வரக்கடவாய் என்று விடை கொடுத்தாள்